அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் சார்பு உணர்ந்து நாம எதை சார்ந்திருக்கோங்கிறத உணரணும் எதை சார்ந்திருக்க வேண்டும் என்பதையும் உணரணும் ஆகவே சார்பு உணர்ந்து அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சிக்காக மன நிறைவுக்காக எதை சார்ந்திருக்கிறோம் உண்மையில் மன நிறைவுக்காக மகிழ்ச்சிக்காக எதை சார்ந்திருக்க வேண்டும் இந்த ரெண்டு அர்த்தத்தையும் சார்பு உணர்ந்துங்கிற சொல் கொடுக்கிறது அதை நாம் விரிவா பார்ப்போம் முதல்ல குரலுக்கு பொதுவான அர்த்தம் பார்த்துருவோம் சார்பு கடை எதை சார்ந்திருப்பதனால நமக்கு மகிழ்ச்சி இன்பம் முழுமையாக கிடைப்பதில்லையோ அந்த சார்பை விட்டுடணும் அதை சார்ந்திருக்கிற தன்மையை நாம் விட்டுவிட வேண்டும் ஒழுகின் அந்த சார்ந்திருக்கிற தன்மையை விட்டுவிட்டு அதை நாம் தொடர்ந்து கடைபிடிப்போமே ஆனால் அப்படி கடைப்பிடிக்கும் போது என்ன ஆகும்னா சார் நோய் அழித்து இந்த மற்றுங்கிறது அசை மற்றங்கிற சொல்லுக்கு நாம் பொருள் எடுத்துக்க அப்படி எடுத்துக்கொள்ளணும்னா மேலும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சார் நோய் அழித்து அப்படின்னா அந்த சார்ந்திருக்கக்கூடிய தன்மையை நம்ம மனசில் எப்போவுமே எதையாக உன்னை சார்ந்திருந்து தான் நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் துக்கமும் அதனால தான் வருகிறது துன்பம் கலந்த இன்பமும் சார்ந்திருக்கும் தன்மையினால தான் வருகிறது ஆகவே சார் நோயை அழித்து சார்தரா எதையும் சார்ந்திருக்கக்கூடிய தன்மையை தராது மன நிறைவின் பொருட்டு மன மகிழ்ச்சியின் பொருட்டு உண்மையில் எதை சார்ந்திருக்க வேண்டுமோ அதை சார்ந்திருக்கும் தன்மையும் கொடுத்து பிறகு எதையும் சார்ந்திராத தன்மையையும் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது இதை பற்றிய விரிவான கருத்துக்களை நாம் இன்னும் தொடர்ந்து நாளை படிக்கலாம் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழிகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்